மறதியும் வறுமை இரண்டு தவறு செய்ய தூண்டும் செல்வம் மூன்று உடலில் கெடுதலை உண்டாக்கும் நோய் நான்கு பேச்சை குடர செய்யும் முதுமை ஐந்து விரைந்து வரும் மரணம் ஆறு எதிர்பார்க்கப்படும் மறைவானவற்றில் மிக பெரும் தீமையான தஜ்ஜால் ஏழு மிகவும் கடினமானதும் மிக கசப்பானதுமான மறுமை நாள் ஆகிய இந்த ஏழு வகையானவை என்று நபி சொல்லு அணிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்